ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மசாஸ்திரம் யுகதர்மங்கள் என்று காட்டக்கூடியதான பகுதியை பராசரமகர்ஷி காண்பித்த வரிசையில் பார்த்துன்னு வரோம் ரொம்ப முக்கியமான பகுதி வரிசையாக இந்த கலியுகமானது நம்முடைய தர்மம் விஷயத்தில் எப்படி இருக்கும் நாம் செய்யக்கூடியதான தர்மங்களில் எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை காண்பிக்கிறார் பராசரர் என்கிற மகர்ஷி ப்ரூணஹத்தியா வீரஹத்தியா பிரஜாஜேத்தே பிரஜாசுவை ஆம்னாயம் தர்மசாஸ்திராணி புராணி கலௌயுகே வினிந்தி மகாதேவம் பிரம்மாணம் புருஷோத்தமம் இந்த கலியில ப்ரூணஹத்யா செய்தவர்கள் வீரஹத்யா செய்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அதாவது பஞ்சமஹா பாத்தகங்கள் என்று இருக்கு செய்யக்கூடாத பாபங்கள் பிரம்மஹத்யா சுராபானம் ஸ்வர்ணஸ்தேயம் குர்வங்கநாகமனம் தற்சம்சர்க்கம் ஐந்து விதமான பாத்தகங்கள் இதற்குதான் பஞ்ச மகா பாத்தகங்கள் என்று பெயர் மற்றவர்களை அடிப்பது துன்புறுத்துவது கள்ளு குடிப்பது திருடுவது மற்ற பெண்களை மனைவியாக பார்ப்பது இது மாதிரி செய்பவர்களோடு நாம் தொடர்பு வச்சுக்கிறது இது ஐந்திற்கும் மகா பாத்தகங்கள் என்று பெயர் இதற்கு இதில் இவர்களோடு சம்பந்தம் வச்சுக்கிறது அல்லது தனக்கு தெரியாமலேயே இந்த பாபங்களை செய்வது இதெல்லாம் ப்ரூணஹத்தியா வீரஹத்தியா என்ற வரிசையில் அந்த பாபங்கள் வருது ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இது போன்ற மகா செய்பவர்கள் இருந்துன்றிருப்பா அது பெரியவர்களோ குழந்தைகளோ அடுத்த தலைமுறையோ அப்படி இருக்கும் தெரியாமல் நாம் இதனுடைய விழிப்புணர்வை நம் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணும் வினிந்தி மகாதேவம் பரமேஸ்வரனை நிந்திப்பது பரமேஸ்வரனை ஆராதிப்பவர்கள் விஷ்ணு பக்தர்களை நிந்திப்பது விஷ்ணுவை ஆராதிக்கக்கூடியதான விஷ்ணு பக்தர்கள் சிவபக்தர்களை நிந்திப்பது பரமேஸ்வரனையும் மகாதேவனையும் பூஜிப்பவர்கள் மற்ற தெய்வங்களை உபாசிப்பவர்களை நிந்திப்பது என்பது அதிகமாக இருக்கும் கலியினுடைய தோஷத்தினாலே ஆம்னாயம் தர்மசாஸ்திராணி புராணானி கலௌஜுகே ஆம்னாயம் என்றால் வேதம் சொல்வது வேதம் சொல்வது என்பது மிகவும் குறைந்து பேடும் முறையாக சொல்வது தர்மசாஸ்திரம் படிப்பது குறைந்து பேணும் புராணங்களை தெரிந்து கொள்வது குறைஞ்சு வேணும் சேவாவசரம் ஆலோக்கிய துவாரி திஷ்டந்திஜத்விஜாகா சேவந்தே அதாவது த்விஜர்கள் த்விஜர்கள்னா அவரவர்களுடைய கர்மாக்களை செய்பவர்கள் மற்றவர்களுடைய வீட்டு வாசலில் போய் நிற்கிறது சேவைக்காக என்னிடத்திலே இந்த வஸ்து இருக்கு அதை நான் பணத்தை வாங்கி கொண்டு தரேன்னு போய் நிற்கிறது படந்தி வைதிக்கான் சப்தான் நாஸ்திகாக ஹோரமாஸ்ரிதாக தபோய ஃபலானான் சிக்ரேதாரா த்விஜோத்தமாக வேதம் படித்தவர்கள் பணம் வாங்கி கொண்டோ வேதத்தை விற்பது தபஸி சம்பாதித்தவர்கள் தபசை வித்து பணம் வாங்கிக் கொள்வது மனைவி குழந்தைகளை வச்சிருக்கிறவர்கள் அவர்களை வேலைக்கு அனுப்பி பணம் சம்பாதிப்பது இப்படி இருக்கும் இந்த கலியனுடைய தோஷத்தினாலே நம்மிடமே வந்து நாம் படிக்கக்கூடியதான படிப்பை கற்றுக்கொண்டு வெளியில் போ வெளியில் சென்று படித்த படிப்பை திட்டுவது நிந்திப்பது அவர்களுக்கு நாஸ்திகர்கள் என்று பெயர் அவர்கள் அதிகமாக இருப்பா இந்த கலியினுடைய தோஷத்தினாலே காயந்தி லௌகிக் கானேஹி தெய்வத்தானி நராதிபா தேவதா பூஜை எப்படி இருக்கும் அப்படின்னா புஷ்பங்களை கொண்டு வந்து வச்சுண்டு ஆச்சாரமாக இருந்து பூஜை செய்வது என்று இல்லாமல் பாட்டின் மூலமாகவே கானம் மூலமாகவே தேவதார்ச்சனம் என்பது கலியிலே அதிகமாக இருக்கும் அதாவது உபசாரங்களில் தேவதைகளுக்கு பாட்டு பாடுறது நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது என்பது ஒரு அங்கம் பூஜைக்கு ஆனால் அதுவே பிரதானமாக அமைஞ்சு போயிடும் அதுவும் எப்படி இருக்கும்னா லௌகிக் கானேஹி மகான்கள் சந்துக்கள் சாதுக்கள் அவர்கள் சொன்ன கி அவர்கள் நமக்கு அனுகிரகம் செய்த கீதங்களை நமக்கு தகுந்தாற்போல் கானங்களை மாற்றி பாடுவது சினிமா பாட்டு போல கிருஷ்ணனை பாடுறது சினிமா பாட்டு போல பரமேஸ்வரனை பாடுறதுன்னு அப்படி டான்ஸ் ஆடிண்டு பாடுவது என்பதற்கெல்லாம் லௌகிக்குனம்னு பேர் அப்படியாயிடும் சங்கீத உலகம் ததீச்சி சாபன புரா தக்ஷா ரிஜா நந்திச்சமாதேவம் தமசாவிஷ்டேத்தசா ஏச்சானியே சாபன மகாத்மனா அதாவது இதெல்லாம் ஏம் இப்படி நடக்கிறது கலியில் அப்படின்னா இந்த தக்ஷ யஜம் என்று நடக்கிற பொழுது கௌதமர் ததீஜி போன்ற மகர்ஷிகளுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் யாகத்திற்கு வந்தவர்கள் அவர்களுடைய அந்த சாபத்தினால் வந்த துக்கத்தை அனுபவித்து முடிச்சு அவர்கள் எல்லோரும் வந்து இந்த உலகத்தில் பிறக்கக்கூடியதான காலம் இந்த கலிகாலம் அவர்கள் வந்து இங்கு பிறப்பதினாலே அவர்கள் சாபத்தினுடைய பலனாக இங்கே வந்து பிறக்கிறதுனாலே நல்ல எண்ணம் இருக்காது ஆஸ்திக புத்தி இருக்காது நல்லவைகளில் எண்ணம் இருக்காது அந்த சாபத்தினுடைய பலனாக அவர்களெல்லோரும் இங்கே வந்து பிறப்பதினாலே தான் நம்மை சுற்றி உள்ளவர்களும் நம் அடுத்த தலைமுறையினரும் அந்த ஒரு எண்ணத்தில் இருப்பார்கள் அதை நாம் மாற்றணும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் நாம் செய்யக்கூடியதான கர்மாக்கள் நமக்கும் நன்மை இருக்குது தேசத்திற்கும் நன்மை இருக்குது என்பதை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதற்கு தான் தேசியம் என்று பெயர் பழைய நாளில் தேசியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம் குழந்தைகளுக்கு வேதம் படிக்கிற பாடசாலைகளிலேயே தேசியமான எண்ணத்தை அதிகமாக உண்டு பண்ணுறது நாம் செய்யக்கூடியதான காரியம் நமக்கு மாத்திரம் நன்மை இல்லை இந்த தேசத்திற்கே நன்மை பயக்கிறது என்று சொல்லுவா அதே போல் தான் லௌக்கிகமான ஸ்கூலில் படிக்கிற பொழுதும் அந்த குழந்தைகளுக்கு தேசியமான எண்ணத்தை உண்டு பண்ணுறது அப்படி உண்டு இப்போ உதாரணத்திற்கு பார்த்தோமானால் பழைய நாளில் தேசியமான காரியங்கள் என்று சிலது இருக்கும் இப்போ தீபம் ஏற்றுறோம் சுவாமிகிட்ட விளக்கேற்றுற பொழுதும் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றுறோம் பழைய நாளில் இழுப்பெண்ணை விட்டு விளக்கேத்துறது என்று உண்டு ஏன் அப்படின்னா அதில் தேசியம் இருக்குது என்ன தேசியம் அப்படின்னா எள்ள சாகுபடி பண்ணி அதை அறுவடை பண்ணி எடுத்துன்னு வந்து காய வச்சு அதை அரைத்து அதிலிருந்து எடுக்கக்கூடியது நல்லெண்ணெய் ரொம்ப பரிசிரமும் ஜாஸ்தி ரொம்ப ஒரு விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு சாகுபடி பண்ணுறார் எள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு சாகுபடி பண்ணிட்டு வரக்கூடியதான எை விட இந்த இலுப்பம் இழுப்ப மரம் என்பது இந்த ரோடு ஓரங்களிலேயே நட்டு வைக்கிறதுன்னு உண்டு ரோடு ஓரங்களில் வரிசையாக இழுப்ப மரங்களை நடுறது அந்த இழுப்பங்காயில் எரிபொருள் இருக்குது இலுப்ப எண்ணெய்னு இருக்குது அந்த இலுப்ப எண்ணெயில் இழுப்ப எண்ணெய்ங்கிற அந்த ஜுவாலை இருக்குது இலுப்ப எண்ணெயில் ஏற்றக்கூடியதான தீப ஜுவாலை கண்ணிற்கு ரொம்ப குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது இந்த எள்ளு ரொம்ப சா ரொம்ப கஷ்டப்பட்டு சாகுபடி பண்ணி வர்றதுனால அது வில அதிகம் இந்த இலுப்பை எண்ணெய் ரோடு ஓரங்களில் வரிசையாக நட்டுட்டால் அந்த மரத்தை அதிலிருந்து வரக்கூடியதான எண்ணெய் கண்ணிற்கு ரொம்ப குளிர்ச்சியை உண்டு பண்ணும்னு இலுப்பை எண்ணெயில் தீபம் தைலம்னு தானே சொல்லியிருக்கு தைலம் அப்படின்னா திலத்திலேருந்து எடுத்தது என்று நல்லெண்ணு நாம் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் சாஸ்திரப்படி பார்த்தால் தில ஸ்நேகனே என்று தாத்து தைலம் அப்படின்னா பிசு பிசுப்பு உள்ளது அப்படின்னு அர்த்தம் தைல பக்குவம் அப்படின்னு பக்ஷணங்களுக்கெல்லாம் சொல்கிறது தைல பக்குவம்னா நல்லெண்ணெயில் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை தைல பக்குவம் அப்படின்னா பிசு பிசுப்பு உள்ளது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வச்சு இலுப்பை எண்ணெயில விளக்கேற்றினால் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாகுபடி பண்ணுற தானியத்தை வேறு வழியில் நாம் பயன்படுத்தலாம் இலுப்ப எண்ணையும் உபயோகப்படுத்தினா போல் ஆச்சு கண்ணிற்கும் குளிமை என்று நமக்கு அமைச்சு வச்சா இது போல தேசியமாக நிறைய காரியங்கள் நடக்கும் அது மாதிரி எண்ணங்களை நம் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணும் என்பது ரொம்ப முக்கியம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்